ம் ஸ்ீாமூர் சுந்திரம்ைப்பாணம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பாஷியம் மேஷி கி வியை தியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் Asmat gurum அஸ்மூரு சனத்தி யோ நமோ விதையோ வம்ச ஷிபியோ மஹோ namo குரு brahma ூயசி வாக்வேம் விஜுர்வேதகம் சாம வேதமாணம் वेदानाम वेदं निधिं वाको ோ வாக்கேகனவி ீ வா ஆசாபேஜி மனுஷிய பசூகிச்சிச்ச पिपीलिकं, साधुच, திருணவனா ஆகீட்டப்பீல வாபவிஷிய நமோ நாபயிஷியத்து சத்தம் நானு நாசா நோய் வாகேவன்சம் விாபய வாச்சமுஸ் सयो वाचम ब्रह्महेत्युपास्ते यावद्वाचोगतम तत्रास्य यथा कामचारो भवति यो वाचम ब्रह्महेत्युपास्ते अस्ति भगवो वाचो भूययति वाचो भावभूयो स्तीति தன்மே பகவான் பிரவித் சனத்குமாரர் நாமத்தை காட்டிலும் பெரியது உயர்ந்தது நுண்மையானது வியாபகமானது வாக் என்று சொன்னார் அதை விளக்கி சொல்லுகிறார் இந்த இரண்டாவது கண்டத்தில் பார்த்தோம் நாம அதுதான் பெரியது வாக்கு தான் அதுதான் இருக்கு வேதம் முதலானவைகளெல்லாம் அறிவிக்கிறது முகூர்த்தருக்கு சொல்றோம்னா வாக்கு இல்லாமல் அதை சொல்ல முடியாது எந்த விஷயத்துமே லௌகிக்க விஷயமாக இருக்கட்டும் வைதிக விஷயமாக இருக்கட்டும் இது வைதிகமாக இருக்கிறதுனால வைதிக விஷயங்களை சொல்லுகிறது இதில் வந்து சில பதங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் சுவாபதானின்னு சொன்ன இந்த முரட்டுத்தனமாக கடிக்கூடிய விலங்குகள் வஸ்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கணும் இங்கிலீஷில் பீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடிக்கிறது ஹிம்சா பண்ணக்கூடியது முரட்டுத்தனமான விலங்குகள் மனிதர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆ கீட்ட பத்தங்க பிப்பி இலுக்கம் கீட்டன்னா வந்து பூச்சி இன்செக்ஷன் சொல்றோமே பத்தங்கன்னா விட்டில் பூச்சி பிப்பி எறும்பு தர்மம்னு சொன்னால் தெரியும் நமக்கு அறம் ஒழுக்கம் அதர்மம்னா அதுக்கு மாறானது சத்தியம்னா உண்மை அனர்த்தம்னா பொய் சாதுனா நல்லது அசாதுனா கெட்டது ஹிருதய்ஞம்னு சொன்னால் பிரியமானது அரு அகிருதம்னா அப்பிரியமானது அப்புறம் என்ன சொல்கிறது வாக்கு இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது விளங்கிக்க முடியாது வாக்கால தான் இதை விளக்க முடியும் சொல்ல முடியும் ஆஹா எது பை வாக்கு நான் அபவிஷ்யத்து வாக்கு இல்லைன்னு சொன்ன தர்மமாவது அதர்மாவது எதையுமே நாம இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்ல முடியாது ஆகவே ஏதர்வம் வாக்கேவ விஜாபியத்தி இவை அனைத்தையும் நல்லது கெட்டது துவந்தங்களையெல்லாம் துவைத்தையெல்லாம் வாக்கு தான் விளக்கி பேசுகிறது ஆகவே வாக்க நீ உபாசனை பண்ணு வாக்க தியானம் பண்ணுன்னு அர்த்தம் வாக்கையே கடவுளாக இந்த பேச்சாற்றலுங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கு பேச்சாற்றல்னு சொன்னா ஒழுங்கா கோர்வையா பேசுறது மக்களை கவர்ற மாதிரி பேசுறது அந்த பேச்சாற்றல் வேற பேசுறதுக்குள்ள சக்தி ஒரு விவகாரம் பண்ணணும்னா கூட என்னன்னு கேட்டால் பதில் சொல்லணுமே அதுக்கு ஒரு சக்தி இருந்தால் தான் சொல்ல முடியும் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு பேச்சாற்றல் சொன்னா பேசுற இந்த வழக்க ஒரு பெரிய பேச்சாளர் அந்த பேச்சாற்றலை பத்தி இல்லை சாதாரண பேசுற சக்தி எல்லாருக்கும் இருக்கிற சக்தி பேச பேச தெரியாதவங்களுக்கும் இருக்கிற பேசுற சக்தி அப்படி புரிஞ்சுக்கணும் பேச தெரிஞ்சவனுக்கு இருக்கிற பேசுற சக்தி பேச தெரியாதவனுக்கும் இருக்கிற பேசுற சக்தி அந்த சக்தியை உபாசன பண்ணுங்கிறார் இந்த வாக் இந்திரியத்தை தியானம் பண்ணு அப்படி தியானம் பண்ணால் என்ன பலன்னு சொன்னால் அதான் பார்த்துட்டோம் நல்லா பேச முடியும் ஃப்ரீயாக பேச முடியும் லிபரலாக பேச முடியும் அதுக்காக கண்டதெல்லாம் பேசுவான்னு அர்த்தம் இல்லை அவனால் நன்றாக பேச ஏன்னா கடவுள வாக்கை வந்து பிரம்மனாக உபாசனை பண்ணான்னா அவனோட பேச்சு எப்படி இருக்கும் வாக்கை கடவுளாக உபாசனை பண்ணுற போது வாசம் பிரம்மே துபா சீதா இந்த வாக்குடவுள உபாசன பேசணும் யார்கிட்ட பேசணும் வேற டு டாக் வென் டு டாக் ஹும் நான் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்துடும் தபு வந்துடும் வாக்கையே பூஜை பண்ணினா அந்த வாக்கு அந்த வாக்கு சக்தி விருத்தியாகும் வாக்கில் ஒளி உண்டாகும் சுருக்கமாக சொன்ன வாக்கில் ஒளி உண்டாகும் அந்த வாக்கு பலனை கொடுக்கும் அந்த வாக்கு மற்றவர்கள் மனதில் பதியும் அந்த வாக்கு பலனை கொடுக்கும் அவிச்சாரியன வக்தவியம் வக்தவியம் சுவிசாரிதம் கிஞ்ச தத்தைவ வக்தவியம் எத்ரோக்தம் சஃலம் பவே எங்க பலிக்குமோ அங்கதான் சொல்லணுமா எங்க இந்த சுவற்றில் வந்து நீங்க பயிண்டடி அது ஒட்டணும் ஒட்டலன்னா என்ன பிரயோஜனம் ராகஸ்வேதப்பட்ட சொன்னா அதுக்கு பிரயோஜனம் கிடைக்கணும் அப்படி இவனுக்கு இந்த வாக் சக்தியானது இன்னொருத்தனுக்கு விஷயத்தை புரிய வைக்கும் நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் முதல்ல ஒக்காபிலரின்னு சொன்னோம் இப்ப என்னன்னா தொண்ட கட்டாதுன்னு சொல்லி சொல்லிக்கணும் நல்லாக வாக்கு இந்திரியத்தை உபாசனை பண்ண வாக்கு சக்தி எப்பவும் நல்லா இருக்கும் அப்புறம் உடனே கேட்டார் இதெல்லாம் பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் நான் அதனால்தான் அண்மயமே எழுதியும் போடல அண்மயத்தில் நீங்க பார்க்கணும்னு சொன்ன பாருங்க வாக்கு வாவ நாம் நகா பூயசி வாக்கன்றோ நாமத்தை காட்டிலும் பெரியதாக மேலானதாக வியாபகமானதாக இருக்கிறது நுண்மையானதாக இருக்கிறது அப்படின்னு போட்டுக்கணும் அவ்வளோதான் வாக்குதான் வாக்வான்னா வாக்குதான் ரிக்வேதத்தை பிறர் அறியும்படி செய்கிறது விஜாபியதி யஜுர்வேதம் சாமவேதம் எல்லாம் போட்டுக்க அப்புறம் திவஞ்ச பிருத்திவிஞ்ச சொல்லிவிட்டேன் காலையிலேயே திவம்னா இதெல்லாம் அப்படியே போட வேண்டியதான் நீங்கள் இதுக்கெல்லாம் அண்மையை நான் எழுதி போட சொல்ல போறதில்லை எப்படியே பண்ணிக்க வேண்டியதான் அதாவது வெண்ணு திபம்னா சொர்க்கம் பிருத்திவீம்னா பூமி வாயு ஆகாசம் ஆப்பகா ஜலம் தேஜகான்னு சொன்னால் நெருப்பு தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் பொருட்கள் காடுகள் அப்புறம் வந்து கடிக்கக்கூடிய பிராணிகள் பூச்சிகள் புழுக்கள் கீட்டம்னா புழுன்னு போட்டுங்கோ பத்தங்கம்னா பூச்சிகள்னு போட்டுங்க பத்தங்கம் சாதாரண விட்டில் பூச்சியை குறிக்கும் பிப்பி எறும்பு தர்மம் அதர்மம் அப்படியே போட்டுக்க அப்புறம் சத்தியம் அனுர்த்தம் சாது அசாது அப்புறம் இந்த எத்வை வாக்குன்னா பவிஷியத்தை அது மாத்திரம் கவனிச்சுக்கணும் வாக்கு யாதொரு வாக்கு இல்லையெனில் இவைகளெல்லாம் வெளிப்படுத்த முடியாதோ அந்த வாக்கே அனைத்தும் என்று தெரிந்து அந்த வாக்கை நீ பிரம்மம் என்று உபாசிப்பாயாக அவ்வளவுதான் எவனொருவன் வாக்கை பிரம்மம் என்று உபாசனை பண்ணுகிறானோ அவனுக்கு வாக்கு எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் அவனால் விவகாரம் செய்ய முடியும் செயல்பட முடியும் எவன் வாக்கை பிரம்மம் என்று உபாசிக்கிறானோ அவனுக்கு மறுபடியும் சொல்ற உடனே கேட்கிறார் ஹே பகவஹா ஓ பகவானே வாச்சகா பூஜா அஸ்திக்கும் வாக்குக்கு மேலானதாக ஏதேனும் ஒன்று இருக்கிறதோ அப்படின்னு தான் நான் டயத்தை வேஸ்ட் பண்ணணும் இதையே உபாசனை பண்ணிண்டு அதில் அதுக்கு வேலை வெறுதா இருக்கோ அப்படின்னா அஸ்திக்கும் அப்படின்னா வாசோவா அதுக்கு மேல ஒன்னு இருக்கப்பா அப்பங்களே தத்து மேற்கு உபதேசங்கள் சென்டென்ஸ் அதோட சேத்துக்க வேண்டிதான் அது அதுக்கப்புறம் என்னது படிக்கிறான் திருத்தீய மூணாவது கண்டம் மனோவாவை नुँछी। नुँछी। वाचंचे। वाचंचे। सयदा मनसा ோே வாபவம் நாத்தனிய கமாீயிச்ச பசுிச்சேயேதே இமம் லோக்கம் அமும் இேயேச்சே மனோஹி ஆத்மா மனோஹி லோக மனோஹி பிரம்மா மன உபாஸ்வேதி வாக்குக்கு மேலே இப்ப இருக்கக்கூடிய வஸ்துவை சொல்றார் மனசு மனசுன்னு சொன்ன என்ன அர்த்தம் மனசனம் அதாவது பேசணுங்கிற எம்சிஷ்ட விசிஷ்டம் அந்த ஆசப்படக்கூடிய மனசு இந்த இடத்துல என்னன்னா இச்சா விவக்சா புத்தி சங்கராச்சரிய சுண்டர் மனஹான் சொன்ன என்ன அர்த்தம்னா பேசணுங்கிற ஆசைக்கு பேரு மனகா மனசுனா ஒரு சங்கல்ப விகல்பாத்மக விற்பி இல்லை சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படி தத்துவபோதத்தில் படிக்கிறோம் அந்த அர்த்தம் இல்லைங்க விவக்சா புத்தி பேசணுங்கிற ஒரு எண்ணம் ஆசையோட கூடிய எண்ணம் இருந்தாத்தான் பேசுவோம் மனசன விசிஷ்டம் அந்தரணம் சிந்திக்கக்கூடிய மனநக்தி யோசிக்கிறது அந்த அதுல வந்து அந்த மனஸ் அந்த நினைச்சு ஆசைப்பட்டாதான் பேச முடியும் இப்ப நான் வந்து இந்த மந்திரத்துக்கு திரும்பவும் விட்டு போச்சுன்னா சொல்லணும்னு நான் நினைச்சா தானே சொல்ல முடியும் இல்லாட்டி போனா போயிட்டு போறது அப்படின்னு விட்டுட்டேன்னு அந்த விவக்சா புத்தி இல்லைன்னா சொல்ல மாட்டோம் அது ரொம்ப உயர்ந்ததுங்கிற இந்த மனசுல பேசணுங்கிற அந்த ஆசை உயர்ந்தது மனோபாவா அது பெருசு நுண்மையானது வியாபகமானது அது புரிய வைக்கிற யாவைக்கே துவே ஆமலக்கே வா இன்னொரு பலம் பிபீதக பலம் பேரு அக்ஷவ் அது ரெண்டு பழம் ஏதோ பழம் சின்ன பழங்கள் இந்த பழத்தை வந்து கைக்குள்ளே வச்சுன்னு விட்டா அந்த கைக்குள்ள ரெண்டு ரெண்டு சொல்ற ரெண்டு நெல்லிக்காய் இல்லாட்டி ரெண்டு இலந்த பழம் இல்லாட்டி ரெண்டு சின்ன பழம் ஏதோ ஒரு குட்டி பழம் கைக்குள்ள வச்சுக்கிற அதுக்குள்ள எப்படி இருக்கோ முஷ்டிஹி அனுபவத்தி முஷ்டிக்குள்ள இப்படி கையை மூடி கொண்டு உள்ளுக்குள்ள ரெண்டு நெல்லிக்காய வச்சிருந்தாலோ இல்லாட்டி ரெண்டு இழந்த பழத்தை வச்சிருந்தாலோ வேற ஏதோ மூணு பழம் சொல்றது அது ஆமலகம் அப்படின்னா நெல்லிக்காய் சொன்னா அது இறந்த பழம் அக்ஷவுங்கிறது விபீதக பலம் என்ன தெரியல ஏதோ வெரைட்டி ஆஃப்ரூட் நினைச்சு கூட ரெண்டு சின்ன பழம் இப்படி கைக்குள்ள வச்சுக்கிறது அது எப்படி இருக்கோ முஷ்டி அனுபவத்தி ஏவம் வாச்சம் சாமச்ச மனஹா அனுபவத்தி இப்படி வாக்கையும் நாமத்தையும் மனம் அனுபவிக்கிறது அப்படிங்குற மனசுக்குள்ளதான் இது இருக்கு வாக்கு நாமமும் மனசுக்குள்ள அந்த அந்த அது அதை விட பெருசுள்ளது புரிய அது மாதிரி என்ன சொல்ற இந்த விவக்ஷா புத்தி தான் இந்த மனகா தான் பெருசு வாக்கு பெரிசு வாக்க காட்டிலும் சொல்றது ஒருவன் இந்த சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசையினால் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறானோ ஆசையாகி ஆசைப்படுகிறானோ அப்ப என்ன பண்றான் நினைக்கிறான் நான் மந்திரத்தை படிப்பேன் அப்புறம் மந்திரத்தை படித்து அப்புறம் அந்த மந்திரத்தை வச்சுன்னு நான் கர்மாவை செய்வேன் எல்லாம் வைதிகமாகவே சொல்கிறது பாருங்க நான் வேதம் படிப்பேன் வேதத்தை படித்து கர்மாவை பண்ணுவேன் கர்மாவை பண்ணி என்ன பண்ணுவேன் இந்த கர்மாவனால நான் வந்து புத்திரனை சம்பாதிப்பேன் நல்ல பசுக்களை சம்பாதிப்பேன் அதை விரும்புவேன் அதுக்கப்புறம் இல்லை இந்த லோக்கம் அமும் லோக்கம் இந்த லோகத்தையும் இகலோகத்தையும் பரலோகத்தையும் நான் விரும்புவேன் ஆக இப்படி ஒரு சக்தி இல்லைன்னா பவர் இந்த ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் தர்மமா ஆசைப்படுற விஷயம் இந்த தர்ம இச்சையை தான் இங்க சொல்றது பகவான் கீதையில சொல்றார் இல்லையா தர்மா விருத்தோபூத்தேஷு காமோஸ்மிதபர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக ஆஹா இந்த வாக் சக்தியினால நான் மந்திரத்தை அத்தியனம் பண்ணி அப்புறம் வந்து கிரியாசக்தி நம்ம போட்டுக்கணும் அது எல்லாத்துக்கும் இச்சை தான் வாணும் இச்சை இல்லைன்னா ஜானாத்தி இச்சத்தி இச்சத்தை சொல்றோம் இல்லையா இச்சத்தை இங்கே போட்டிருக்க அதனால சொல்லாதி இச்சத்தி எத்தே அறிகிறான் ஆசைப்படுகிறான் முயற்சி பண்ணுகிறான் காரியம் பண்ணுகிறான் அதில் இந்த இச்சை படிக்கணும் வாக்க வாக்க உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இச்சையானது அது மனசை சேர்ந்தது ஆகவே என்ன சொல்றார் இங்க மனச பிரம்மம்னு ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல அர்த்தம் சொல்றாரு அஹ மந்த்ரான் அதியேய மந்த்ரத்தை அத்தியனம் பண்ணுவேன் அத்த அதீதே ால அத்தியனம் பண்ற மந்திர வேத மந்திரங்களை படிப்பேங்கிற ஒரு ஆசை படிக்கிறான் மந்திரத்தை படிப்பேன் இச்சைனால தான் கர்மாவை பண்றான் அப்புறம் அத்த குருத்தே கர்மாணி குருவீய இனசதி போட்டுக்கணும் இ மனசதி அச குருத்தே பிறகதை பண்றான் அப்புறம் எனது புத்ராஷ்ட பசுகிஷ்ட இச்சேய நான் வந்து புத்திரனையும் பசுக்களையும் பெறுவேன் என்று ஆசைப்படுகிறான் அதை அடையிறான் அத்த இச்சதே அப்புறம் ஆசைப்படுறான் ஆசைப்படணும்னு நினைக்கிறான் ஆசைப்படுறான் இமம்ச லோகம் சமுச்ச இச்சேய்சே இச்சப்படுவேன்னு நினைக்கிறான் அப்புறம் இச்சப்படுறான் அதனால என்னதுன்னா இந்த இச்சப்படுற ஒண்ணுதான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது இது இது இல்லைன்னா பேச்சு இல்லை பேச்சு இல்லைன்னா சொற்கள் இல்லை பேச்சாற்றல் இல்லைன்னா சொற்கள் இல்லை சொற்கள் இல்லைன்னா நான் வாழ்க்கையில் எதுவும் அடைய முடியாது ஆஹ் வாழ்க்கையில் நான் எதையும் அடையணும்னா சொற்கள் தேவை அதுக்கு வாக்கு தேவை அதுக்கு இந்த மனசியனம் இந்த மன மனநக்தி அது எனக்கு தேவை ஆகையினால் என்ன பண்றேன் எந்த ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் வாழ்க்கையில் விரும்புகிறதோ அதையே அந்த ஆசையையே கடவுளாக தியானம் இன்னொரு தியானம் வரப்போகிறது அங்கே ஆசா வரப்போறது ஆனால் இங்கே ஆசைப்படுற ஒரு மனசக்தி அதை சொல்லியிருக்கு அந்த ஆசையை கொஞ்சம் கடவுளுடைய ஆசையாகவும் நம்ம பேச போறோம் அது அப்புறம் பார்ப்போம் இங்க மனசனம் அப்படி சிந்திக்கிறது பிளான் பண்றது ஆ மனசையே பிரம்மான்னு நினைச்சுக்கோ மனோஹி ஆத்மா மனமே ஆத்மா மனோகி லோக்கா மனமே நான் எல்லாம் மனம்தான் மனமே உலகம் மனமே கடவுள் மனதையே கடவுள் என்று தியானம் பண்ணுவாய மனோகி ஆத்மா அதுதான் கர்த்திருவோக்திருத்த உண்டு பண்றது ஆகவே அது மனச ஆத்மான்னு சொல்றோம் கர்த்தத்வோக்திரு காரணத்து காரணமாக இருக்கிறதுனால அது மனச ஆத்மான்னு சொல்றோம் மனசு இருந்தா தான் உலக உலகம் எல்லாம் கிடைக்க போறது ஆகவே மனசே உலகம் ஆகவே மனோஹி லோகஹா யஸ்மா தனோ தத்து மனஹாஹி பிரம்மா ஆகவே மனந்தான் பெருஷு அது இல்லைன்னா எதுவும் வாழ்க்கையில் இல்லை ஆகினால மனசையே இப்படி மேலே கொண்டு போறார் அவ்வளவுதான் மனச பிரம்மம்னு உபாசனை பண்ணு ஆசை மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அதை அடைவேன் அப்படிங்கிற ஆசை அதுக்கு காரணம் வேற அதெல்லாம் சொல்ல போறார் பின்னாலும் படிக்கலாம் அடுத்த மந்திரம் சோ மனோத்துன்மனோமாரோ மனோத்தியுப்போ மனசோயாவூஸ தன்மே பகவான் பிரபீத் இதுக்கு பலன் மனச பிரம்மம் பெரிய பொருள் வியாபகமான பொருள் நாமத்தையும் வாக்கையும் வியாபிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு உபாசனை பண்ணினா என்ன கிடைக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன் நிஷ்காமமா பண்ணினா சித்தசுத்தி அது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் கொஞ்சமாவது இந்த கிளாஸ்லயாவது நம்ம கொஞ்சம் நினைச்சோம்னா நமக்கு அது அதுக்கு ஒரு அதிருஷ்டா உண்டு நமக்கு உபகாரம் பண்ணும் நன்றா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த்துக்கு உபகாரம் பண்ணும் நகம் பிரம்மாஸ்மிங்கிறது வந்து நம்ம அறிவுபூர்வமா புரிஞ்சின்றாலும் அது உணர்ச்சிகளை வெற்றி கொள்ளணுமே நம்முடைய உள்ளத்தை வெற்றி கொள்ளணுமே உள்ளத்தை உண்மை என்ன படிச்சாலும் உள்ளத்தை உள்ளத்தை உண்மை என்று நம்புகிறோம் உள்ளம் உண்மை அல்ல படிக்கிறதா அதுக்கு உள்ளம் ஆனும் அதுதான் நம்ம அந்த ஸ்லோக அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை நான் கோட் பண்றேன் எப்படி மூங்கில் காடு உராய்ஞ்சு நெருப்பு தோன்றி அந்த மூங்கில் காடை எரித்து விட்டு தானும் அந்த நெருப்பு அணைந்து விடுகிறதோ அப்படி உள்ளமானது உள்ளத்தில் உள்ள எண்ணங்களானது இந்த வேதாந்த சாஸ்திரத்தோடு சேருவதால் அது சேர்ந்துவிடும் நன்றாக உராய்ந்து ஞானம் என்னும் நெருப்பு தோன்றி அந்த உள்ளத்தை உள்ளமாகிய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களையெல்லாம் எரித்து விட்டு தானும் அணைந்து விடுகிறது சொல்லிடுறோம் மித்யா பிரம்மை சத்தியம் அஜானம் மாத்திரம் மித்யா இல்லை ஞானம் மிச்சியா சொல்லிவிடுறோம் இப்ப இதெல்லாம் பண்ணினா இந்த பலம் கிடைக்கும் இதெல்லாம் இப்படி பண்ணினாத்தான் நமக்கு இந்த மைண்டோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோமே எப்ப பார்த்தாலும் இந்த அபிமானம் இருக்கு காலமர அதுதானே சொன்னேன் சூக்மசரீர அபிமானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அத்வைத் அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தினுடைய முக்கிய உபதேசமே என்னதுல இருக்கிற அபிமானத்தை அப்படியே பெட்ரோல் ஊத்தி கொழுத்து அதுக்கு உபகாரம் பண்ணுவதெல்லாம் மனசோவாபூஜோ தன்மை அதான் என்ன சொல்ற யாரு மனச பிரம்மன் உபாசனை பண்றானோ அவனுக்கு சிந்திச்சு சிந்தித்து ஆசைப்படுற எதை ஆசைப்படலாம் எதை ஆசைப்படக்கூடாதுங்கிற இதெல்லாம் வரும் அவனுக்கு அதில் அதில் ஃப்ரீயாக இருப்பான் அதில் ஒரு தெய்வீக சக்தியோடு அவனால் சிந்திக்க முடியும் அது என்ன தர்மமான விஷயங்களுக்கு அவனால் ஆசைப்பட முடியும் அதை அவன் அடைய முடியும் காமச்சாரோ பி இதெல்லாம் பை மெயின் ப்ராடக்ட் நமக்கு இருந்தது மோக்ஷம் ஞானம் மோக்ஷம் யாவத்து மனசா மனசா கதம் தத்ராச யதா காமச்சாரோ பவதி மனசு எவ்வளவு தூரம் செயல்பட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆவனால அந்த அந்த சிந்தனை சக்தி ஆசைப்படுறது தர்மமான விஷயத்தில் ஆசைப்படுறது அதுலெல்லாம் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும் காமச்சாரோ பவதி திரும்ப சொல்றார் அவர் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருந்த மந்திரங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கோ அப்புறம் பார்க்கலாம் பகவானே மனச காட்டுல வேற ஏதாவது இருக்கோ அப்படின்னா இங்கேயே ஏன் உட்கார்ந்து அடுத்ததுக்கு போகலாமே அப்படின்னு கேட்டோடனே ஆஹா நிச்சயமா இருக்குப்பா மனசுக்கு மேல ஒன்னு இருக்குங்கிற மனசோபாவ பூயோஸ்தீதி அப்படின்னா பகவானே அது சொல்லுங்களேன் சரி அடுத்த வந்து போனுட்டார் அவ்வளவுதான் சங்கல்போ வாவ மனசோ பூஜான் संकल्पयते, எதா வை சங்கல் அனசிய அச்சமீர்த்த மந்தம் பி மூ கி சங்கல்பா மனச காட்டும் பெரிய இப்ப சங்கல்பம்னா என்னது முதல்ல என்ன பார்த்தோம் இப்ப எப்படி போற அவர் சொன்னார் மந்திர விதேவ அஸ்மி மந்திர விதேவ அஸ்மி நான் ஆத்மவித்து நான் மந்திரத்தை தான் தெரிஞ்சுட்டவனா இருக்கேன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கல இப்ப மந்திர விதுங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் கர்ம வித்து மந்திரம் தெரிஞ்சதுனால தான் கர்மாவை பண்ணிட்டு இருக்கான் இப்போ சாஸ்திரம் எப்படி அழகா சொல்றதுன்னா வாழ்க்கையில நாம நிறைய பொருளெல்லாம் அடையரும் உறவுகள் பொருட்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்கை நாத்தனார் என்னெல்லாம உறவுகள்லாம் இருக்கு இந்த உறவுகளை அடையிறோம் நிறைய பொருளெல்லாம் அடையிறோம் வீடு முழுக்க சாமானாக இருக்கு மாற்றி மாற்றி வச்சுருக்கும் இதெல்லாம் எதனால அடையிறோம்னா பணத்தால் அடையிறோம் வச்சுப்போமே இப்படி நான் சொல்றது உண்டு இப்படி யோசிக்கிறது உண்டு சாதாரணமா ஜனங்களுக்கு என்ன சுவாம் சந்தோஷமா இருக்கணும்னா வசதியா இருக்கணும் அதுதான் எல்லாருடைய தீர்மானமான எண்ணம் சந்தோஷமா இருக்கணும்னா வசதியா இருக்கணும் இங்க கேம்புக்கு வரணும் சில பேருக்கு ஆசைதான் ஆனா இங்க வசதி போறாது போராது அப்படியே பிரைவசி வேணும் சுவாமிஜி போராது ஒரு ரொம்ப எல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் ஒன்றும் பாஷாலாம் கேட்கல கீழையும் சிமெண்ட்டே போட்டுடுவோம் எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் ஒன்று கரப்பாக மூச்சு இருக்கக்கூடாது கொசும் இருக்கக்கூடாது வச்சு உங்களேன் நிறைய பேருக்கு அப்படி இருக்கு ஏதாவது சிம்பிளாக இருந்தால் கூட போகும் ஆனால் வந்து ப்ரைவசி இருக்கணும் பாத் அட்டாச்சு கண்டிப்பாக போகணும் இது ரெண்டும் கேட்டானா அது ரெண்டு ரூம் இப்படி அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படி இருக்கேன்னு சொல்லி நமக்கு வேற கஷ்டமாக இருக்குது நமக்கு சௌகரியமாக இருக்கேன்னு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்படி எல்லாருக்குன்னு வச்சு உங்களேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணணும் எது சொல்கிறோம் மக்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் வசதி தேவைப்படணும் அது மினிமமாக இருக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வசதியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சௌகரியம் பண்ணிக்கலாம்னு தோணும் அப்புறம் அதுலேயும் திருப்தி வராது இதெல்லாம் வேறு விஷயம் இப்போ வசதி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் வசதி இருக்கிறவங்கலாம் சந்தோஷமாக இருக்கானு பார்த்தா இல்லை அது வேறு விஷயம் இது வீட்லேயும் வசதியாக தான் இருக்குது சந்தோஷமாக இருக்கோம்மா அது ஏன் கேம்புக்கு போகிறோம் நீங்க வீட்டிலேயே நிம்மதியாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம் எதுக்கு வரும் சந்தோஷமா இருக்கணும்னா வசதியா இருக்கணும் எல்லாம் சாப்பாடு சௌரியமா நான் நினைக்கிற மாதிரி சாப்பாடு வேணும் ஜலம் எல்லாம் சௌரியமா இருக்கணும் உடம்ப கெடுத்துடக் கூடாது ஜலம் எல்லா சௌகரியங்களும் வேணும் ஃபிரிட்ஜ் வேணும் டிவி வேணும் வாஷிங் மிஷின் வேணும் கிரைண்டர் வேணும் மிக்சி வேணும் அதில் வந்து வெரைட்டி இருக்கணும் ஒன்னு இதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் வேணும் திடீர்னு இது காலை வாரி எடுத்துனா என்ன பண்றது இன்னொன்று வேணும் அதுவும் இருக்கவே இருக்குறான் பாருங்க ஒருத்தன் வந்து வண்டியில் ஏறிட்டு ரெண்டு டிக்கெட் வாங்கினானா ஒருத்தன் தான் ஒன்னு தொலைஞ்சு போயிடுச்சு யூஸ் பண்ணிங்கிறேன்னா அதுவும் தொலைஞ்சு என்ன பண்ணுவேன் சீசன் டிக்கெட் இருக்குன்னா அல்லாம் முன்ஜாக்கிரதை முத்தம் நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் வசதியா இருக்கணும் சௌரியமாக இருக்கணும் சௌரியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் பொருள் வேணும் நிறைய சாமான்லாம் வேணும் சாமான சும்மாவாக வரும் அது பைசா கொடுத்தா தான் வரும் பைசா எப்படி வரும்னா எப்படி வரும் பணம் எப்படி வரும்னா ஏதாவது பண்ணணும் வியாபாரமோ இல்லை உத்தியோகமோ ஏதோ ஒன்று பண்ணினாத்தான் ஏதோ ஒரு காரியம் பண்ணாதான் வேலை செஞ்சாத்தான் பைசா வரும் வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா வேலை செய்யறது வேலை செஞ்சா தான் பைசா அந்த வேலை செய்யறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கா எல்லாம் சொல்லாதீங்க கர்த்தாவா இருக்கிறத விட வேலை செய்யறதுக்கு வேலை செஞ்சு உற்சாகமா வேலை செஞ்சாத்தான் நல்ல பேர் கிடைக்கும் பணம் கிடைக்கும் உற்சாகமா சந்தோஷமா வேலை செஞ்ச பாருங்க எங்க மாட்டிக்கிறோம் உற்சாகமா சந்தோஷமா வேலை செஞ்சாத்தான் நமக்கு பொருள் கிடைக்கும் பொருள் கிடைச்சாதான் நம்ம பணம் கிடைக்கும் பொருள் பொருள்னா பணம் அந்த பொருளை கொண்டு பொருள் வாங்கலாம் பொருட்கள் வாங்கி அதை நாம அனுபவிக்கலாம் ஆஹ் சுகம் அனுபவிக்கணும்னா வஸ்துக்கள் வேணும் வஸ்துக்கள் வேணும்னா பணம் வேணும் பணம் வேணும்னா உழைக்கணும் உழைக்கிறதுக்கு வந்து ஆசை உழைக்கணுங்கிற ஆசை இருந்தா உழைக்க முடியும் உழைக்கலன்னு சொன்னா எப்படி கிடைக்கும் உழைக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் சந்தோஷமாக உழைக்கணும் அதுக்கு என்னத்துக்கு சந்தோஷமாக உழைக்கணும்னா அப்புறம் பொருளை அனுபவித்து சந்தோஷம் அனுபவிக்கிறது என்னத்துக்கு அப்படி ஒரு கேள்வி எனக்கு தோன்றுறது உங்களுக்கு தோன்றுறதா தெரியல நான் சந்தோஷமாக உழைக்க முடியும்னா நான் என்னத்துக்கு சந்தோ அப்போ உழைக்கிறதுக்கே எனக்கு தேவை ஒரு சந் ஆசை சந்தோஷம் உற்சாகம் எல்லாம் இருக்கணும் அப்படி இருக்கணும்னா இதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் வாங்கி அந்த அப்படி பொருள் மூலம் நான் சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் சந்தோஷமாவே இருந்துட்டேன்னா வம்பே இல்லையே தான் அப்படி இருக்கவும் விளையாட்டு அப்ப நான் சந்தோஷமா என்ன பண்றது வேலை செஞ்சா என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லி மனசுல நினைக்கணும் வேலையை உற்சாகமா செஞ்சாத்தான் பொருள் ஈட்ட முடியும் பொருளை நீட்டினால் பொருட்களை பெற முடியும் பொருட்களை பெற்றால் தான் புல முடியும் புலன் இன்பந்தான் இன்பம் இது ஒரு முறை அது எல்லாம் யாரும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை இதுல வந்து ஆட்கள்ல ஒரு ஒருத்தருக்கும் அதுல அளவுல வேணாம் வித்தியாசம் இருக்கலாமே தவிர எல்லாரும் இந்த இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் யாரும் இதுல இருந்து மீர்னவங்க கிடையாது இப்ப எதுக்கு சொல்றோம் இந்த இடத்துல வந்து சங்கல்பம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும் இப்படி இப்படி வேதம் எவ்வளோ அழகா சொல்றது பாருங்க நீ வந்து லோகத்தை போக்தாவா இருக்கணும்னு சொன்னா நீ கர்த்தாவா இருக்கணும் நீ கர்த்தாவா இருக்கணும்னு சொன்னா நீ வந்து கர்மா பண்றதுக்குள்ள ஞானம் உனக்கு இருக்கணும் அந்த ஞானத்தை சம்பாதிக்கணும்னா அதுக்கு வாக்கு வேணும் இந்த ஞானத்துல ஞானத்துக்கு தேவை சொற்கள் பேச்சு அந்த பேசுற சக்தி சொற்கள் அதுக்கு மனசனம் அந்த மனசனத்துக்கு என்ன வேணும் சங்கல்பஹா நிச்சயம் பண்ணாமல் இச்சை பண்ண முடியாது சங்கல்பஹான் சொல்ற கர்த்தவிய அகர்த்தவ்ய விஷய விபாகேன சமர்த்தனம் மனசனவத்து அந்த விற்பிஹி அது சிந்திக்கிற சக்தி இங்கே நிச்சயப்படுத்துகிற சக்தி மனஹாங்கிறத வந்து சிந்திக்கிற சக்தின்னு போடலாம் ஆசைப்படுறதுன்னும் போடலாம் ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டால் இங்கே வந்து நிச்சயம் பண்ணுறோம் நிச்சயம் பண்ணிட்டு அது அப்புறம் வந்து அதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆ சங்கல்பா சொன்னால் இதை கர்த்தவிய அகர்த்தவ்ய விஷய விபாகேன சமர்த்தனம் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுக்கிறது அதுக்கு பேர் தான் சங்கல்பகான்னு பேர் தெளிவா முடிவெடுக்கலாம் நம்ம வந்து ஆசைப்பட்டு பேசி சொற்களை உபயோகப்படுத்தி பண்றது பிரயோஜனம்லாம் போயிடு தெளிவான முடிவு தேவை ஆகவே தெளிந்த முடிவை தியானம் பண்ணுங்கிறார் சங்கல்போவா மனசோ பூஜான் சங்கல்பந்தாப்பா மனசை காட்டிலும் பெருசு சூக்ஷமானது நுண்மையானது ரெண்டு ஒண்ணுதான் தமிழ்ல சொன்ன நுண்மையானது மனச வியாபிக்க கூடியது சங்கல்பம் மனசோ பூயான் விபாகி சமர்த்தி விஷய புத்தி மனசனம் பதி அப்படிங்கிறார் சங்கராச்சாரிய விஷய விபாகம் பண்ணி தீர்மானம் பண்ணினாத்தான் என்ன பண்றதுங்கிறதுல என்ன பண்றதுங்கிற ஆசைய நம்ம உண்டு பண்ணிக்க முடியும் இல்லாட்டி நமக்கு டயலமா இருந்துட்டே இருந்ததுன்னு வச்சு கூட என்னன்னு முடிவெடுக்க முடியாம திண்டாடின்றிருக்கேன் ஆசிரமத்திலேயே இருக்கிறதா இல்ல வெளியில ஊர் போய் உபன்யாசம் பண்றதா சும்மா நம்ம பிராப்ளத்தை சொல்ல டயலமா ஏதோ ஒரு முடிவெடு அப்புறம் வந்து சிகிர்ஷா புத்தி சிகிர்ஷா புத்தி விவக்சா புத்தி ரெண்டு சிகிர்ஷை இருந்தா தான் பேச செய்யணும் இந்த காரியத்தை செய்யணும்னா வாயத்திலிருந்து மந்திரத்தை சொல்லி ஆகணும் ஆஹா விவக்ஷா புத்திஹி சிக்கீருஷா புத்திஹி அப்புறம் வந்து நிச்சய புத்தி விஷய விபாக சமர்த்தனம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது இதுதான் நான் முடிவெடுக்க போறேன் அப்புறம் அதுக்கப்புறம் மாத்திக்க போறதில்லை ஏன்னா நம்ம ஒரு முடிவெடுத்தா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இதை விட நல்லது அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்போ எது நம்ம அது அதுக்கு தான் இந்த மந்த்ராலோச்சனையும் தான் ராஜாக்கள்லாம் மந்த்ராலோச்சனைன்னு பண்ணுறது மந்த்ராலோச்சனைனா என்னது ராஜாக்கள் நிறைய பேரை வச்சுட்டு ஒரு விஷயத்தில் அவரே முடிவெடுக்க முடியாது பல பேர்கிட்ட கேட்டுட்டு இவராக தோஷம் இல்லாமல் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து எதில் தோஷம் குறைச்சலோ எதில் குணம் அதிகமோ அதை அவர் சூஸ் பண்ணணும் அதுக்கு அவருக்கு பகவான் அனுகிரம் பண்ணணும் ராஜாவுக்கு ஏன்னா எல்லாரும் எத்தனை பேர் சொன்னாலும் ஏதோ ஒன்னத்தா முடிவெடுக்க முடியும் அந்த தீர்மானம் பண்ணுறது ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அவ்வளவு ஞாச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியது இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்க அதர் பீப்புளெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறது எங்கள் மாமியார் ஒரு மாதிரி மாமியார்ட்ட கிழங்க என் மாட்டு பொண்ணு ஒரு மாதிரி இப்படி ஒருத்தரை ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி பேச்சில்லை இங்கே வந்து வாழ்க்கையில் நான் அடைய வேண்டியதை தீர்மானம் பண்ணணும் எப்படி நான் அடைஞ்சா நானும் என்னை சார்ந்தவர்களும் நிம்மதியா இருக்க முடியும் இப்படி பண்ணினா தற்காலிகமா நமக்கு பணம் காசு சேரும் தற்காலிகமா ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கலாம் ஆனா நிரந்தரமா அதுக்கு பின்னால துக்கம் வரும் இப்படி பண்ணினா முதல்ல சுக்கம் வராது பின்னால அக்ரே விஷம் பரிணாமே அமிர்தோபமே அமிர்தம் பரிணாமே விஷம் அதை நான் சூஸ் பண்றதா அப்படிங்கிற போது சரியா சூஸ் பண்றது அந்த ஒரு சாமர்த்தியம் பரவாயில்ல இந்த விஷயத்தில் வந்து மனசாந்தி ரொம்ப முக்கியம் மெட்டீரியல் ரிசல்ட் எனக்கு முக்கியம் கிடையாது பொருளியல் இன்பம் எனக்கு முக்கியம் கிடையாது அருளியல் இன்பம் தான் எனக்கு பேரின்பந்தான் வேணும் சிறிய இன்பம் எனக்கு வேண்டாம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போற இன்பம் வேண்டாம் நிரந்தரமான மோக் சுகம் தான் எனக்கு வேணும் अभ्यासाद्रमते, துக்காந்தம் நிகச்சதி அந்த சுகந்தான் வேணும் அப்படி சொல்லி முடிவெடுக்கிறது அது ஒரு தீர்மானமா முடிவெடுக்கிற சக்தி அந்த சக்தியை தான் சங்கல்பங்கிறது யதாவை சங்கல்பயத்தே அத மனசி அப்படி சங்கல்பம் பண்ணினாத்தான் என்ன பண்றான் அப்புறம் அதை எப்படி பண்றதுன்னு பிளான் பண்றான் எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி சொல்லி இப்ப வந்து கும்பாபிஷேகம் எந்த தேதியில நடத்துறது எப்படி அனௌன்ஸ் பண்றது பத்திரிகை எப்படி போடுறது பாருங்க அதெல்லாம் மனசு அதை வாய திறந்து சொல்றோம் இந்த பாரு அப்படி போடு அப்படின்னு சொல்றோம் அதை சொன்ன உடனே நம்ம சொன்ன உடனே சொற்களை பயன்படுத்துறோம் பேசுற சக்தி இருக்கு கம்யூனிகேட் பண்ற சக்தி இருக்கு வேர்ட்ஸ் இருக்கு அவன்கிட்ட சொல்றோம் அந்த சப்தத்தை எப்படி போடு இதை எப்படி போடு மாத்தி போடு சொல்றோம் அப்புறம் டைப் பண்றா நோட்டீஸ் போடுது அப்புறம் கேம்ப் வரும் கேம்ப் நடக்குது இத்தனை நடக்கணும்னா இத்தனை தீர்மானம் பண்ணணும் நீங்களும் அப்படித்தான் இந்த கேம்புக்கு போகலாமா வேண்டாமா நிறைய நான் சொல்லிட்டே இருந்தேன் நல்லவா இருக்கும் நீங்களே முடிவெடுத்து உங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கிறான் யோசிச்ச பிறகு என்ன பண்றான் வாக்க உபயோகப்படுத்துறான் வாசம் ஈரையதி யதாவை சங்கல்பயத்தே கர்த்தவியாதி விஷயான் விபஜத்தை இதம் கர்த்தும் யுக்தமிதி இதை செய்யணும்னு முடிவு பண்ணுறா அதை மனசத்தி மந்த்ரான் அதிய இத்தியாதி ஏற்கனவே சொன்னதுதான் அதனந்தரம் வாச்சம் ஈரையத்தி ஈரையத்தின்னா மந்திராதி உச்சாரணே வாச்சம் ஈரையத்தி வாக்கை ஈடுபடுத்துகிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறதுன்னா வாச்சமு தாமு தாமுன்னா வாச்சம் வாச்சமுன்னு அர்த்தம் தாம் மந்திரத்தில் இருக்கு தாம்னா தாம் வாச்சம் அப்படின்னு அர்த்தம் வாமும்ாம்னி ஈரையத்தி அதை சொற்கள்ல அதை தூண்டு விடுறான் ஈடுபடுத்துறான் அப்புறம் என்ன இருக்குன்னா அந்த மந்திர அந்த சொற்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா மந்த்ரா நாம்னி மந்த்ரா ஏக்கம் பவந்தி மந்திரங்கள்ல நாமங்கள் சொற்கள் எல்லாம் நாமத்தில் மந்திரங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன மந்திரங்களாத்தான் இருக்கு மந்த கர்மாணி அந்த மந்திரங்களில் கர்மாக்கள்லாம் சொல்லிருக்கு உதித்தே ஜுஹோதி அனுகோதி நமாக சமஷ்ணாத் விதி வாக்கியங்கள் நிஷேத வாக்கியங்கள் இதை செய்யாதே இதை செய்ய அந்த கர்மாவெல்லாம் பண்றான் எல்லாம் வைதிகமாவே அழகா சிந்தனை பண்றது ஆஹ் சங்கல்பந்தான் பெருசுன்றார் அடுத்தது படிக்கலாம் தானிஹவா ஏதானி யாத்மக்கே பிரித்தபிவீ கல் வாயாச்சேஜ் संकल्पते, संकल्पते, ம மோகஸ் சங்கல்வேதி சங்கல்பத்தோட மகிமைய சொல்லுகிறது சங்கல்ப மகிமா உபனிஷத்து என்ன பண்ணிட்டு சங்கல்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மனச காட்டிலும் பெரிசுன்னு சொல்லி சங்கல்பத்தை அறிமுகப்படுத்தியது இப்ப என்ன சொல்லுகிறது சங்கல்பத்தினுடைய மகிமையை சொல்றது சங்கல்பத்தினுடைய பெருமை எல்லாம் சங்கல்பத்துலதான் இருக்கு அத்தனை நாம எடுக்கிற முடிவெடுக்கிறத பொறுத்து தான் இருக்கு வாழ்க்கையில கர்த்தவிய விபாகேன விஷய சமர்த்தனம் சங்கராச்சாரியாருடைய மொழிபெயர் அர்த்தம் அர்த்தம் சொல்லிருக்காரு எல்லாம் வைதிக வாழ்க்கையில இப்படியே ஊறி இருக்கு இதெல்லாம் சங்கல்பத்தை வச்சுதான் இருக்கு அதனாலதான் எந்த கர்மா பண்ணாலும் என்ன பண்றோம் சங்கல்பம் பண்றோம் நன்றாக கற்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு தீர்மானம் பண்றது முடிவெடுக்கிறது சங்கல்பை காயனானி ஐ காயனான சிருஷ்டிஸ்தி காரணம்தான் எல்லாம் இதுலதான் இருக்கு இதை சேர்ந்துதான் இருக்கு சங்கல்பை காயனானி சங்கல்பா ஏகா அயனம் கவனம் பிரலயா எல்லாம் ஒடுங்கிறதெல்லாம் சங்கல்பத்தில்தான் ஒடுங்குறது இவை அனைத்தும் சங்கல்பத்திலேயே ஒடுங்குகின்றன சங்கல்பாத்ம காணி அதாவது தோற்றத்துக்கும் தோற்றம் இருப்பு ஒடுக்கம் இந்த இடத்துல ஆத்ம காணினா அனைத்தும் சங்கல்பத்திலேயே இருக்கின்றன அனைத்தும் சங்கல்பத்திலேயே ஒடுங்குகின்றன முதல்ல சங்கல்பத்திலேயே ஒடுங்குகின்றன அனைத்தும் சங்கல்பத்திலே இருக்கின்றன சங்கல்பே பிரதிஷ்டித்தானி சங்கல்பே பிரதிஷ்டிதானி சங்கல்பாத்மகான உற்பத்தி சொல்றார் சங்கராஜர் சங்கல்பத்திலிருந்து தான் தோன்றுகிறது இவை அனைத்தும் சங்கல்பத்திலிருந்துதான் தோன்றுகிறது இவை சங்கல்பத்தில் தான் முற்று பெறுகிறது எல்லா காரணமும் அதுதான் தோற்றம் ஒடுக்கம் தியாவா பிருத்திவி சமக்களு உலகம் யார்கிட்ட நிலை பெற்று இருக்கிறது சங்கல்பத்துலதான் வாயுச்ச ஆகாச வாயும் ஆகாசத்தை கொஞ்சம் விளக்கி சொல்றது தியாவா பிருத்திவின்னா சொர்க்கம் விண்ணுலகமும் மண்ணுலகமும் சங்கல்பத்தை சார்ந்தே இருக்கிறது ஆகாசமும் காற்றும் சங்கல்பத்தை சார்ந்தே இருக்கிறது ஆபஸ்ட தேஜ சமகல்பந்த நீரும் நெருப்பும் சங்கல்பத்திலேயே இருக்கிறது அப்புறம் இப்ப என்ன சொல்றது தேசாகும் சங்கல் வருஷகா சங்கல்பத்தை இப்ப இதெல்லாம் சொல்ற இதெல்லாம் சங்கல்பம் பண்ணித்துனா மழை பெய்யறது இல்ல நீங்க ஞாபகம் இதுக்கம் அண்ணா பூத்தி பர்ஜனாசவாத் பர்ஜன்யசவ அது ஞானம் உச்சுக்கணும் அக்னாஸ் ஆகுதி ஆதித்துபிஷத்தை ஆதித்தி வஷ்டேர் திரா இல்ல கர்மாஸ் பண்ணி சொல்றது ஒன்னொண்ணும் சங்கல்பம் பண்றதாம் தீர்மானம் பண்றது தஷா சை சங்கல்பத்தினால்தான் என்ன வருஷகம் சங்கல்பத்து மழை வருஷ வருஷத்தினால தான் அன்ன சங்கல்பம் ஏற்படுகிறது அன்ன சங்கல்பத்தினால்தான் பிராண சங்கல்பம் பிராண சங்கல்பத்தினால்தான் மந்திரங்கள் மந்திர சங்கல்பனம் மந்திரத்தினால தான் கர்மாக்கள் கர்மாக்களால் தான் உலகங்கள் அடையப்படுகின்றன சங்கல்பத்திலிருந்து தான் எல்லாமே நடக்கிறது உலகமே சங்கல்பயம் என்று சங்கல்பத்தை சிருஷ்டிஸ்தியிலே காரணமாகவும் அதையே கடவுளாகவும் பிரம்மமாகவும் அதில் தான் எல்லாமே நிலை பெற்றிருக்கிறது சொல்லி இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறதுல ஒரு பிரார்த்தனை உண்டு முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுபவர்களுக்காக பிரார்த்தனை கேட்டிருக்கீங்களோ அப்ப கேட்டிருக்கேன் சகோதரா முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுகிறாயா சகோதரி சகோதரா சொன்ன போருமா சகோதரி முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுகிறாயா அவர் உனக்கு முடிவெடுக்கும் ஆற்றலை தருவார் முடிவெடுக்கிறது என்னது எம்பிஏ வாடிப்பு தான் முடிவெடுக்கிறார் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதா கல்யாணம் பண்ணிக்கிறதா இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து முடிவெடுக்கிற விஷயம் எடுக்க முடியாம திண்டாடுறவனுக்கா பிரார்த்தனை போய் அப்புறம் இவனுக்கு ஒரு குழப்பம் இருக்கா அப்புறம் உடனே சரி அவர் கர்த்தர் சொல்லிட்டார் இதுதான் முடிவு முடிவு எடுத்துரும் அப்புறம் முடிவு எடுத்தாச்சு அவனு முடிவு எடுத்துட்டான் இவன் முடிவு எடுத்துட்டான் இவன் எப்படியாதுல சேர்க்கிறது இவனும் எப்படியாவது அதுல சேர்ந்து நம்ம நம்ம சாமியார் யாரும் முடிவெடுக்கிறதுக்கு வழியே சொல்றதில்லை அவங்களே சரியா முடிவு எடுக்கிறது இல்லை நம்ம வந்து முடிவெடுக்கிறதுக்கு வழி சொல்ற இவரது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வாழ்க்கையில இந்த தீர்மானமா ஒன்று நிச்சயம் பண்ணி முடிவெடுத்து அதுக்காக திட்டமிட்டு செயல்படுறதுங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இங்கே இடத்துல அந்த சங்கல்பத்தையே சாஸ்திரம் வந்து விசேஷமாக வர்ணிக்கிறது சங்கல்பத்தினாதான்ப்பா அத்தனையும் நடக்கிறது இது இது உபச்சாரம் ஏக்கா நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தா இதுக்கு மேலே அடுத்தது இருக்குது சொல்ல போகிறாரு ஆனால் சங்கல்பத்துக்கே இவ்வளோ இருக்குன்னு சொல்லி சங்கல்பத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்படி பண்ணுறார் முதல்ல என்ன பண்ணார் சப்தங்களை ஃபோக்கஸ் பண்ண வச்சார் சப்தங்களை கவனித்தோம் அப்புறம் பேசுகிற சக்தியை கவனிக்க சொன்னார் அப்புறம் பேசுற சக்தியை சொல்ற போது சிந்திக்கிற சக்திய சொன்னார் அப்புறம் முடிவெடுக்கிறத பத்தி பேசுறார் இப்படி எப்படி நுணுக்கமா கொண்டு போறார் மனச இது வந்து என்ன பண்றது அதிகாரிய எடுத்த உடனே எல்லாமே பெருசு ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இருக்கிறதுல ஒன்னொன்னு எதை பெருசு நம்ம நினைக்கிறோமோ அது அப்படியே இது பெருசுப்பா அதை இது பெருசு அது இது பெருசு அப்புறம் கடைசியில பெருசு சின்னதுங்கிறது எல்லாம் வித்தியாசமே இல்லாம ஒரே பெருசுதான் இருமா பூமான்னாலே பெருசு அர்த்தம் மகான் பெரிய பொருள் அர்த்தம் அது சொல்றதுக்காக தான் நுணுக்கமா கொண்டு போறார் இந்த மனசுக்கு அந்த சக்தி வந்து நமக்கும் அப்படிதான் நினைச்சுருக்கேன் லோகா சங்கல்பத்தை லோகஸ்த சங்கல்ப்தியை சர்வகம் சங்கல்பத்தை சங்கல்பா அத்தகையது இந்த சங்கல்பம் இத்தகைய பெருமை அருமை பெருமைகளை உடையது இந்த சங்கல்பம் சங்கல்பத்தை மேடையில் உட்காந்து வச்சு புகழ் மாண்பு மிகு சங்கல்பம் அவர்களே தாங்கள் இல்லை என்றால் சூரியனே உதிக்க மாட்டார் தாங்கள் இல்லை என்றால் சந்திரனுடைய கெதி என்ன ஆகும் நட்சத்திரங்களை பற்றி கேட்க வேண்டாம் பஞ்சபூதங்களெல்லாம் தங்களிடம் அடிபணிந்து கொண்டு இருக்கின்றன இப்படிலாம் சங்கல்பத்தை உட்காத்தி வச்சு ஒரு சீட்டு ஒரு சீட்டு போட்டு வச்சுக்கிறது முதல்ல ஒரு யாரை உட்காத்தி வச்சோம் வேர்ட்ஸ் எல்லாம் உட்காத்தி வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி போயிட்டு வாங்குவோம் அப்புறம் அவரை கூப்பிடுறா இந்த கர்மாலாம் பண்ணுறத இந்த ஷஷ்டபுத பூர்த்தி சிதாபிஷேகம் இந்த மாதிரி ரிச்சுவல் எல்லாம் பண்ணுறதை என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆசனம் போட்டு வச்சுருக்கோம் யஜமான அந்த ஆசனம் இருக்கும் அறுபத்தி நாலு தானம் பண்ணணும் என்ன பண்ணுறது இந்த அம்மா பக்கத்தில் ஒரு அம்மா வந்து கையில் பஞ்சபாத்திரத்தை வச்சுட்டு தீர்த்தம் போடுறதுக்கு அடிக்கடி ஜலத்தை ஊற்றி வச்சு போடணும் பேர் பண்ணுவேன் அறுபத்தி நாலு பேர் தீர்த்தம் விட்டான் எல்லாம் கொடுக்கணும்னா ஒரு ஒரு வந்து உட்காருவோம் உட்கார்ந்த உடனே அவருக்கு உடனே எடுத்து மகாவிஷ்ணு ஸ்வரூபசிய பிராமணசிய இதமாசனம் அக்ஷதையை கீழே போடணும் அப்புறம் சந்தனம் கொடுக்கணும் அவருக்கு அமீதே கந்தாக அவருக்கு எல்லாம் சகலாராதனை சுவர்ச்சிதம் அப்படி சொல்லிட்டு கையில் வந்து என்ன கொடுக்குறோமோ பூமி தானமோ எந்த தானமோ கொடுக்குறோன்னு வச்சு கூட கட்டை கொடுக்குறோம் செருப்பு தானம் சிவலிங்க தானம் ருத்ராக்ஷ தானம் பூதானம் கோதானம் எல்லாம் நிறைய பத்து தானம் பதினாறு தானம் ஷோடச தானம் தசதானம் அப்புறம் நிறைய சதுர்ஷ்டி தானம் எல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணால் ஒரு ஸ்லோகம் இருக்கும் அதெல்லாம் மந்திரத்தான் சொல்லி அதாந்தி பிரயச்சமே எல்லா மந்திரத்திலும் வரும் கண்டகோட்சிஷ்ட பாஷாணிகாதி நிவாரணே தஸ்மாக்சமே இதற்கு கொடுக்கறதுனால எனக்கு மனசாந்தி வரணும் ஆகையினால சதாம்பூலம் பாதுக்கே துப்பியமகம் சம்பிரதே உங்களுக்கு கொடுத்துட்டேன் நமாம ஓம் தத்சது அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ண அவர் அக்ஷதே ஆசுராம் சாந்தோ பவ அகமபி சாந்தா தோபி ராந்தோபம் எனக்கு நிச்சயமாக இதில் நான் நடுகுல சொல்றேன் நான் அதெல்லாம் இல்லை இல்லை நானும் சாந்தி சந்தோஷம் நீ நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார் அந்த பலகை அதே பலகை தான் இவர் போயிடுவார் அடுத்த ஆள் வருவார் ஒரு ஒருத்தர் ஒரு பலகை எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படி இருக்கு பண்ணலாம் இந்த ஆசனத்தை போட்டு கூட அப்படி பண்ணலாம் ஆனால் அப்படி பண்றதில்லை நாங்கள் வர்ற காலத்தில் பஞ்சமெலாம் வந்துடுத்து வந்ததுலாம் என்னென்ன அந்த ஆசனத்தை பழையபடியும் மகாவிஷ்ணு பிராமணி இதான் திரும்ப திரும்ப ஒரு ஆலம்பரம் ஆலம்பரம் இங்க என்ன பார்த்தோம் நாம பிரம்மத்துக்கு இரண்டாவது ஆலம்பரம் என்னது பிரம்மன் பிரத்யமா அப்பிரத்யமா என்னமோ சொல்லின்ற சொல்லுங்க பிரம்மன் பரோக்ஷமா அபரோக் பிரம்மன் அபரோக்யாவில் அபரோக்யாவில இப்ப படிக்கிற பாடத்துல நம்ம அதுக்கு தந்து அதிகாரி மாதிரி நடிக்கணும் அப்ப அபரோக்ஷமான பிரம்மன பிரத்யமான ஒரு ஆலம்பனம் நாமங்கிறது புரியற விஷயம் புரிஞ்சதிலிருந்து தானே புரியாததுக்கு போக முடியும் அப்பதானே புரியாதது புரியும் புரியுறதோ புரிஞ்சதுல இருந்துதான் புரியாதுக்கு போக முடியும் அப்படி புரியாததுக்கு போகணும்னா அப்புறம் தான் புரியாததும் இப்படிதான் போகணும் இப்ப நாமத்தை பிரம்மன்னு சொன்னோம் அப்புறம் என்னாச்சு நாமத்தை நீக்கிட்டோம் வாக்கு வாக்பிரம்ம அப்புறம் என்னது மனோபிரம்ம இப்ப அடுத்தது என்னது சங்கல்பத்தோட மகி ஒரு மந்திரம் ஒரு விதமா இருக்கு இந்த மந்திரம் சங்கல்பத்தினுடைய மகிமைகளை சொல்லிருக்கு சங்கல்பத்தை பிரம்மம்னு நாளைக்கு காலம்பறை கிளாஸ் வரைக்கும் உபாசனை பண்ணிண்டே இருக்கும் முடிஞ்சிடுத்து ஓமா தும அங்காணி சக்ஷ்ரோத்ரதோ பலமிந்திரிச்சம்மதம் மாஹம்மராமாஸ் அக்கணம் மே அஸ் தம உபன சூ மயி சந்தூயன மூர்த்தியெல்லாம் ஹரி ஓம் ஆதிகருநீ